போட்டி நடத்திய போது பயிற்சி பெற்ற குதிரைகள் இருந்து சனியத்துல் வதா என்ற இடம் வரை ஓட வேண்டும் எனவும் பயிற்சி அளிக்கப்படாத குதிரைகள் சனியத்துல் வதா என்ற இடத்திலிருந்து பனு சுரை கூட்டத்தினரின் பள்ளிவாசல் வரை ஓட வேண்டும் எனவும் இலக்கை நிர்ணயித்தார்கள் அப்போட்டியில் நானும் பங்கெடுத்து கொண்டேன்